நிகர்ஷன்காவே அந்த இந்திரிய சநாடு அப்புறம் அந்த ஜானத்தை தடுக்கவே முடியாது என்ன ஆட்சியை மீனாட்சா விதி நிஷேகம் இது ரெண்டையும் ரொம்பவும் விபரீதமாக சொல்லிருக்க அதாவது விதி நமக்கு காமிச்சு கொடுக்கறது தர்மத்தை காமிச்சு கொடுக்கறது நிஷேகங்கிறது அதர்மத்தை காமிச்சு கொடுக்கறது தர்மம் அர்மம் இந்த ரெண்டு பிரமேயமும் ரொம்பவும் விருத்தமானது அதர்ம சப்தத்தினாலே என்ன சொல்றோம்னா தர்மத்தினுடைய அபாவம் அதர்மம் இல்லை தர்மத்துக்கு நேர விபரீதமாக இருக்கிறது தான் அதர்மம் அப்ப பிரமேயம் ரெண்டுக்கும் வித்தியாசப்படுறது அதனால விதி வேறு விஷேதம் வேறு அஞ்சு விதமாக விதிக்கும் விஷேதத்துக்கும் வித்தியாசம் காமிச்சிருக்க மீமாசுக்கர் பல புத்தி பிரமேய போதகேதா அர்த்தங்கிறது பிரமேயம் இப்போ பலம்னு சொன்னோம்னா என்ன இந்திய அனுஷ்டானம் பண்ணதுனால அனுஷ்டானம் பண்ணதுனால சொர்க்காதி ரூபா பலம் வருது இந்த நிஷித்த அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கிறதுனால நமக்கு பாவம் வராமல் இருக்கிறது இந்த பலத்தில் வித்தியாசம் இருக்கு வேற அந்த வாக்கியத்தினால நாம் தெரிஞ்சுக்கும்போது நமக்கு வந்து விதி வாக்கியத்தைட்டோம்னா ஓ இவர் இவர் இதை என்ன செய்ய சொல்றா பிரேரிதோஸ்மி அப்படிங்கிற புத்தி ஏற்படுறது நிஷேத வாக்கியத்தை பார்க்கும்போது இது என்ன செய்யாதே செய்யக்கூடாதுன்னு சொல்றா நிவாரணம் பண்றது நிவர்த்தி பண்ணி வைக்கிறது இப்படியாக கோதம் புத்தி ரெண்டே இடத்துல வித்தியாசமா இருக்கு பிரமேயம் இதுல தர்மம் விதிவாக்கியஸ்தலத்துல பிரமேயம் தர்மம் நிஷேத வாக்கிய ஸ்தலத்துல தர்மம் அதர்மங்கிறது இருக்கு விதி வாக்கிய ஸ்தலத்தில் வெறும் லிங்லோட் இத்தியாதி இருந்தால் போகிறோம் ஆனால் நிஷேத வாக்கிய ஸ்தலத்தில் சேர்ந்து இருக்கணும் போதக சப்தமும் வித்தியாசப்படுது விதி வாக்கிய ஸ்தலத்தில் அதிகாரி யாருன்னு சொன்னால் அந்த பலத்தை அபேட்சிக்கிறவன் இவன் அதிகாரி நிஷேத வாக்கிய ஸ்தலத்தில் பலத்தை அபேட்சிக்கிறவன்னு இல்லை அதில் பிரபுத்த மாத்திரா இந்த ஒரு இந்த கலந்த இந்த பிராமணோ நகந்தபியா பிராமணன் பண்ணக்கூடாது யாரையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு நிஷேதம் இருக்கு எனக்கு ஸ்ரத்தை இல்லை அப்படின்னு சொன்னாக்க விட்டுவிட முடியாது ஸ்ரத்தை இல்லாமல் நான் பண்ணினேன் விதிவாக்கிய ஸ்தலத்துல இந்த தர்மத்தை ஸ்ரத்தை இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணான்னா அவன் அதிகாரியே எல்லாம் பண்ணிக்கிறது பிரயோஜனம் அவன் புண்ணி ஏற்படாது ஆனால் நிஷித்த ஸ்ரத்தையே இல்லாமல் நான் பண்றேன்னு சொல்லி ஒருத்தவன் பண்ணினானே ஆனால் பாபம் வராதுங்கிறது கிடையாது வந்து அவன் வந்து ஸ்ரத்தையெல்லாம் தேவையில்லை அதிகாரியாகிறதுக்கு பிரபுத்த மாத்திர அதிகாரி நீ பண்ணுங்க அவனது தண்டனை வரும் ஆனால் பிதி ஸ்தலத்தில் மாத்திரம் ஸ்ரத்த உள்ளவன் தான் அதிகாரி ஆவான் இப்படி இவ்வளவு வித்தியாசம் இருக்கு பிதிக்கும் நிஷேதக்கும் அது ரெண்டுக்கும் எப்படி ஹேதமோ இதே மாதிரி தான் கர்ம சோதனாவுக்கும் பிரம்ம சோதனாவுக்கும் கர்ம போஷகமான கர்மகாண்டத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு எல்லா வித்தியாசத்தையும் ஆச்சாரியை காமிச்சுட்டார் பலம் வித்தியாசப்படுறது விஷயம் வித்தியாசப்படுறது அதிகாரி வித்தியாசப்படுறான் ஏன்னா அந்த யார் அதிகாரி சொர்க்காரிகள் வேணும் அனுஷ்டானம் பண்ணும் அப்படின்றக்கிறவங்க அதிகாரி இங்கே முக்கு அதிகாரி சாகனி சித்த அதிகாரி அப்போ அதிகாரி வித்தியாசப்படுறான் போதக வாக்கியம் வித்தியாசப்படுறது அந்த விதி லிங் லோட்டு தவியா இதெல்லாம் இருக்கிற வாக்கியம் நமக்கு போசகமாக இருக்கு இங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரர்ம சித்தபர வாக்கியம் போஷகமாக இருக்கு இப்படியாக எல்லாமே வித்தியாசப்படுறதுனால இதுக்கும் அதுக்கும் ஒரு பௌர்வாபரிக்கம்ன்றதை சொல்ல முடியாது இது ஆச்சாரியாக நினைக்கிறேன் இது மேலே சில பேர் ஆட்சேபித்தார் பிரம்ம பிரகாஷார் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் பிரம்ம பிரகாஷ்கான்னு அது கிரந்தம் கிடைக்கல ஆனா அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும்ங்கறத ஊகிக்க முடியறது ரெண்டு மூணு கிரந்தத்தை வச்சிருந்து இந்த பாஸ்கரர் பண்ணின பிரம்மசூத்திர பாஷம் இருக்கு அந்த பிரம்மசூத்திர பாஷத்துக்கு இவர் வியாணம் பண்ணியிருக்கணும் பிரம்ம பிரகாஷா மாமதியில கூட பாஸ்கரனை நிறைய கண்டனம் பண்ணிருக்காரு ஆனா வாயால பேர் சொல்றது கிடையாது கல்பத்திருக்காரர் எழுதுவார் இந்த மாதிரி பாஸ்கரை சொல்லிட்டு அவர் கண்டனம் பண்ணுறா அப்படின்னு அவர் எழுதுவார் அதே இடத்துல அவர் கேசவகான்னு ஒருத்தர சொல்றாரு கேசவகா கேசவன் இந்த மாதிரி பாஸ்கர வியாக்கியானத்தில் எழுதியிருக்கிறார் அவருடைய புஸ்தமும் நமக்கு கிடைக்காது ஒரு சமயம் அந்த பிரம்ம பிரகாஷிக்காக அவர் பண்ண புத்தகமாக இருக்கலாம் இருக்கலாம் அதனால தெரியல என்ன என்ன புத்தகம் கிடைச்சாதான் தெரியல அவர் என்ன சொல்றார் வேதம் ஒரே வேதம் தானே எல்லா வேதத்துலேயும் கர்மகாண்டம் தியான காண்டம் தான் ரெண்டு இருக்கோ இல்லையோ அநேகமாக நீங்கள் பார்க்குறச்ச வேதத்தில் முதல்ல கர்மகாண்டம் வருது அதுக்கப்புறம் தான் தியான காண்டம் வந்து இந்த ஜெய்மினியாகட்டம் வியாசாச்சாரியாகட்டும் இவா ரெண்டு பேருமே ஜெய்மினி கர்மகாண்டத்தை விசாரிச்சிருக்கார் வியாசர் தியான எடுத்து விசாரிக்க விசாரிச்சிருக்கார் அதுக்காக ரெண்டு சாஸ்திரம் ஏற்பட்டுருக்கு ஜானகாண்டம் கர்மகாண்டம் இது ரெண்டு வேதத்திலேயே ஒரு பௌர்வாபரியம் இருக்கு எந்த வேதத்தில் எடுத்து பார்த்தாலும் ஜான தான் முதல்ல இல்ல தர்மகாண்டம் தான் முதல்ல பின்னாடிதான் ஜானகாண்டம் வேதாந்தங்கிறது இல்லையா அப்படி இருக்கிற இந்த ரெண்டு சாஸ்திரத்துல மாத்திரம் நீயே அவசரப்பட்டு முன்னாடியே வேதாந்த சாஸ்திரம் படிக்கலான்னு சொல்ற என்ன தர்மஜித்யாசாயா பாகதி அதித வேதாந்த பிரம்மஜெத்யாசோ பத்து அப்படின்னு பாட்டுக்காரரை சொல்றாரு என்ன அவசரம் இப்போ அதை முடிச்சுட்டு கிரமமா வரலாமே இது கர்மகாண்டங்கள்லாம் முடிச்சு அதை விசாரிச்ச ஜெய்வி சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு மெதுவாப்புறம் இது இதுக்கு வரலாமே அப்படின்னு ஆனால் இது ஒரு இது இருக்கு நம்ம மதத்துல கர்மகாண்டத்துக்கும் இதுக்கும் இந்த ரெண்டு சாஸ்திரக்கும் ஐக்கிய சாஸ்திரி கிடையாது இது ரெண்டும் சின்ன சாஸ்திரம் வேதம் ஒன்று தான் கர்மகாண்டம் தியான காண்டம்னு சொன்னதுனால இந்த வேதம் வேற அந்த வேரம் வேறன்னு சொல்லல வேதம் என்னமோ ஒண்ணுதான் ஒரே வேதத்துல தான் கர்மகாண்டம் தியான காண்டம் ரெண்டும் இருக்கு ஆனால் அதுல உள்ள பாகத்தை விசாரிக்க கூடிய அந்த சாஸ்திரம் ரெண்டும் வித்தியாசப்படும் கர்மகாண்டத்துக்கு பலம் புத்தி பிரமேயம் அதிகாரி எல்லாம் தனி இந்த பிரம்ம பிரம்ம விசாரத்துக்கு உண்டான பலம் பிரமேயம் புத்தி அதிகாரி எல்லாம் தனியா இருக்கு அதனால இந்த சாஸ்திரம் ரெண்டும் வேற பரமக்காராலாம் என்ன நினைக்கின்னு பிரமி சொல்றான்னு சொன்னா வேதம் ஒன்னா இருக்கிறதுனால சாஸ்திரமும் ஒன்னா இருக்கணும் இந்த ரெண்டு சாஸ்திரமும் ஒரே சாஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் ஒன்றும் வேதத்தை வித்தியாசம் சொல்லுவோம் இது வேறு வேதம் அது வேறு வேதம்னு சொல்லலை ஒரே வேதம் தான் வேதம் ஒன்றா இருக்கிறதுனால அதை விசாரிக்கக்கூடிய சாஸ்திரமும் ஒன்றாக இருக்கணும்னு அவசியமா ஒரே வேதத்தை அதனுடைய சந்தத்தை எல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஒரு சாஸ்திரம் இருக்குது அதனுடைய படங்களுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக இன்னொரு சாஸ்திரம் இருக்குது அதனுடைய பிரயோகங்களை சொல்லிக் கொடுக்குறதுக்காக வேறு ஒரு சாஸ்திரம் இருக்குது ஸோ இந்த எல்லா சாஸ்திரமும் ஒன்றா அப்போதான் சந்தசு நிருத்தம் அந்த ஸ்ரௌத்தம் அதுதான் எல்லாம் ஒரே சாஸ்திரமான போயிடும் ஒரே வேதம் வேதத்தை விசாரிக்கிறதுனால அப்படி இல்லை வேதம் ஒன்றா இருக்குங்கிறதுனால அதை பற்றின சாஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை விஷயங்கள்லாம் எப்படி விஷயம் சின்னமாக இருந்தால் சாஸ்திரம் சின்னம் அப்போ அந்த தத்துவத்தை வச்சுட்டு அந்த யுக்தியை வச்சுட்டு பிரம்ம விசார சாஸ்திரமும் கர்ம விசார சாஸ்திரமும் ஒன்றும் இல்லை சாஸ்திர பீடம்னு நாம் சொல்கிறோம் ஆனால் இவா என்ன நினைக்கிறானா முன்னாடியாரை படிச்சுட்டு இதை படிக்கலாமே அப்படின்னு கேட்கறதுக்கு படடார்த்தக்காரர்கள் பதவி சொல்றார் இல்லை பாஷ்யக்காரரை சொன்னதுதான் கரெக்டு நீ கர்ண விசார சாஸ்திரம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பிரம்ம விசார சாஸ்திரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றியே இது வந்து அந்த முனுக்குவை பார்த்தே சொன்னாக்க அவனுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு சொல்றார் மிருத்தா தியாகத்தே லோகே ஜரையா பரிவாரித்தேர் கிரசியமான இங்க வந்து கர்மகாண்ட் பண்ணி அவசாரம் பண்ணிட்டு அப்புறம் மெருவா வரலான்னு சொன்னா அது பரியத்தம் இந்த ஜீவனம் இருக்குங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா நமக்கு நிச்சயமா மிருத்தி வருங்கிறதுல சந்தேகம் இல்லை உறந்தாச்சுன்னா ஜாதகி குருவோம் மிருத்த தீர்மானம் ஆனா எப்போ வரும்னு நமக்கு தெரியாது தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் உடம்புல பல விதமான கட்டங்கள் இருந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஆயுச குறைஞ்சிட்டுதான் இருக்கு ஜரைங்கிறது நம்மள வந்து குடிச்சுட்டேதான் இருக்கு பல விதமான வியாதிகள் இடைஞ்சல்றதுக்கு வந்துட்டே இருக்கு இப்படி இருக்க நீங்க வந்து இல்ல இது அப்புறமா பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்வசமா இருப்பேன்னு என்ன நிச்சயம் இல்லையா கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாமே இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எந்த நம்பிக்கைய சொல்ற கிம் ஸ்வசயம் பார்க்கு சர்வோபாதியர் எதா நாஸ்தி மர்த்தவிய பிரதிகிரியா சோகம் கசம் பிரதீட்சையை ஜாலியிலேயே ஆளுதரிக்கிறேன் என்ன உபாயம் பண்ணினாலும் இந்த மரணத்தை வேறு எந்த இதனாலையும் பண்ண முடியாதுன்னு இருக்கிறக்க எப்போ வருவோங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் எப்படி இதை காத்துட்டு இருக்க முடியும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் அந்த வேதாந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்படி காத்து இருக்க முடியும் அதனால் நீ சொல்லுறது ஒரே உபகாராஸ்பதமாக இருக்குது வேதத்தில் அந்த கிரமத்தில் படிச்சிருக்கேங்கிறதுக்காக அந்த கிரமத்தில் தான் நம்ம படிக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறதுங்கிறது அதன் தன்னுடைய ஒரு லாபத்தையே தனக்கே ஒரு ஹானியை ஏற்படுத்துறது ஏற்படுத்துறது அதனால் என்ன சொல்கிறார் ராத்ரியாம் ராத்திரியாம் ஜதீதாயாம் ஆயுர் அல்பரம் ஒவ்வொரு நாளும் கோரிக்கை நமக்கு ஒவ்வொரு நாள் ஆயுஷு குறைஞ்சிட்டே போகிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணுமா நீ கேச்சு நம்மளுடைய இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ ஆயுஷம் பிரம்மதேவன் வந்து நமக்குன்னு கொடுத்துருக்கானோ அதில் நிற்கும் குறைஞ்சிட்டே தானே போகிறது ஒவ்வொரு நாளாக போகிறச்சேன் அப்போ எவ்வளோ நாள் பாசி இருக்குங்கிறது நமக்கு தெரியாம தெரியாமல் இருக்கிறச்ச சரி இதெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக வச்சுக்கலான்னு நீ எந்த நம்பிக்கையில் சொல்லலாம் அதனால் நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்க மகதா புண்ணபெண்ண கிரீதேயும் காயணம் முஸ்வயா இந்த சம்சார இருக்கே இது ஒரு பெரிய சமுத்திரம் இந்த சமுதிரத்தில் நாம் தாண்டி அக்கறையுக்கு போகிறதுக்காக ஒரு கப்பல் நமக்கு கிடச்சிருக்கு அந்த கப்பலை நாம் தான் நிறைய புண்ணியத்தை அதுதான் இந்த சரீரங்கிற கப்பல் சரீரன்றி இது கிடச்சிருக்கு இந்த சரீரத்தை நாம் சாதாரணமாக சம்பாதிக்கலை ரொம்ப புண்ணியம் பண்ணி அந்த புண்ணியத்தை கொடுத்து விலக்கு வாங்கியிருக்கோம் இந்த மனுஷென்மம் வரத்துக்கு நம்ம அவ்வளவு புண்ணியத்தை செலவு பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லைட்டா ஏதாவது பசு ஜென்மம் அல்ல ஜென்மம் தேவ ஜென்மம் வந்தால் கூட நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை நமக்கு அதை போகத்திலே இருந்துகிட்டு இருக்கும் வேதாந்தத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு இதுவே கிடைக்காது ககோபு நிமிஷத்தில் அவர் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கா ரெண்டு இடத்துல தான் பிரம்மஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுக்க முடியுமா ஒன்று இந்த பூலோகத்தில் பூலோகத்தில்னா இந்த மனுஷென்மாவில் மனுஷ ஜென்மாவில் இல்லை பிரம்மலோகத்தில் மற்ற தேவலோகத்தில் பித்ருலோகத்தில் கந்தர்வலோகத்துலலாம் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா இந்த பூலோகத்தில் மனுஷலோகத்தில் கண்ணாடியில் முகம் தெரிகிற மாதிரி படிச்சின ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம் யதாதர் ததாத்மணி அங்கே இதில் கடவுபரிசில் இங்கே கந்தர்வலோகத்துக்கு போயிட்டோம் பித்ருலோகத்தில் போயிட்டோம்னு சொன்னால் ஜலத்தில் முகத்தை பார்க்கலாம் மாறியும் ஜலத்துல வந்து அது ஆடிந்துருக்கும் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நம்ம முகம் ஸ்பஷ்டமா அதில் தெரியாது அது ஆடின்னு இருக்கும் ஆடின்ருந்தா நமக்கு நம்ம ஒரே கலங்களா இருக்கு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி அங்க பேசினாலே நமக்கு சரியா புரியாது ஏன்னா போக பிரதானம் அந்த லோகங்கள்லாம் ஆஹ் யசாஸ்கு பரிவதே தசா கந்தர்வலோகே ஆனா பிரம்மலோகம் இருக்கு பிரம்மலோகத்துல போன என்ன தெளிவா ஆத்மாவை தெரிஞ்சுக்கலாம் சாயா தோ தெளிவா பிரம்மலோகே இருக்கும் வெளிச்சமும் இப்போ பளிச்சமும் இந்த மாதிரி பிரம்மலோகத்துல போய் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனா பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பெரிய சொன்னுமே அது ரொம்ப துர்லபமாக்கே அதனால இப்போ கிடைக்க இதை விட்டுட்டு நாம் வந்து அப்புறமா பாதிக்கலாம் அப்படின்னு எப்படி விட முடியும் இல்லையா இப்போ இந்த லோகத்தில் நம்ம வந்து படிச்சுன ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கேன்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய இது நம்ம வந்து போகாசக்தமான ஒரு ஜென்ம இல்லை இது ஆத்மஸ்வரூப விவேச்சனம் பண்ண முடியும் அதுக்கு வேண்டிய யோக்கியத்தையோட தான் இருக்கு ஒரே போகம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் நமக்கு துக்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு வைராக்கியத்தை இங்க சம்பாதிக்க முடியும் அனுகிரகம் நமக்கு துக்கங்கள்லாம் வரச்சு நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கறதே அது ரொம்ப லாபமான விஷயம் அது அப்படி இருக்கறதுனால ஆத்மஸ்வரூபத்தை இங்க பாக்குறதை அடுத்த லோகத்துக்கு போகலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு அதனால மகதா புண்ணியப்பண்ணேனா நிறைய புண்ணியத்தை விலக்கி கொடுத்து இந்த கிரீதேயும் காகனமும் இந்த சரீரமுங்கிற இந்த நம்பிக்கையை நீ வாங்கியிருக்கே போட்ட வாங்கியிருக்கே அதனால இந்த போத்தில் ஓட்ட விடுறதுக்கு முன்னாடி நீ இதை வச்சுட்டு உபயோகப்படுத்திக்கோங்குற தாவது உத்தர துக்காத்தியம் யாவ தேசா நசீரியதே இது பாட்டு ஒரே கீக்கமாக போய் வீணா முன்னாடி இதை நீங்க உபயோகப்படுத்திக்கணும் அதனால நீ இந்த மாதிரி என்ன அவசரம் அப்படின் சொல்லு கேட்காத இதுதான் அவசரம் அதனால முதல்ல அதுக்கு வேண்டிய யோகியதை வந்தாச்சுன்னு சொன்னேன் முதல்ல ஆரம்பத்திலேருந்தே வைராஜி முன்பிடிச்சோன்னு சொன்னேன் அந்த தர்ம விசாரம் பண்ணால் அது பண்ண இது பண்ணான்னு தள்ளி போடாட்ட அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இது வந்து மகாபாரதத்தில் மகாபாரதம் இது எனக்கு கிடைக்கல மகதா புண்ணப்பண்ணு என்ன இது மூணும் மகாபாரதத்தில் கிடைச்சிருக்கும் சாந்தி பருவாவில் உபன்யசின்னு மகாபாரதத்துல பருவாக ஒரு இது இருக்கு ஆனா இந்த மாதா புல்ல பிரமேனங்கிறது கிடைக்கிற இங்க இருக்கான ரொம்ப நல்ல ஸ்லோகமா இருக்கு அதனாலதான் பிரம்மச்சரியாதே பிரவரஜே அப்படின்னு சொதி சொல்றது எல்லாத்தையும் சாதம் சன்னியாசத்தை சொல்லும் அதுவே வழி காமிக்கிறது இல்லை பிரம்மச்சிரம்யா இருக்கணும் அப்புறம் கிரகஸ்தனா இருக்கணும் அப்புறம் வானப்பிரசனா அப்புறம் தன்னியாகணும் இது ஒரு கிரமம் வானப்பிரசனாகணுங்க சொன்னேன் கிரகஸ்தனா இருந்துட்டே அங்கேருந்தே சன்னியாசம் போறலாம் கிரகஸ்தனா கூட ஆக வேண்டியதுல பிரம்மச்சரியத்துலேருந்தே இது அவாவுடைய அந்த ஒரு மனோ நிலைய வைராகியத்தை பொறுத்தது மாத்திரம் இல்லைதான் நமக்கு வந்து பிரச்சமான முடியும் அதனால என்ன சொல்றாருன்னா பஸ்மாத் யாவது நிபத்தி சரீரம் இந்த சரீரம் ஓடின் இருக்கு இது ஓந்துடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே யாவற்ற கல்யம் அதாவது நம்மளுடைய சரீரம் எப்போ ஆரோக்கியமாக இருக்கோ வியாதியெல்லாம் வரதுக்கு முன்னாடியே தாவத்து அதித்வரையா விசாரே பிரவர்த்திதான் அதனால இதுதான் முன்னாடி படிக்கணும்னு சொல்லி சரி அதுக்கு மூணு பாட்டு தஸ்மாத் கிமபி வக்தவியம் எதனந்தரம் பிரம்மஜித்யாசா உபவிஷ்யே இதுக்காக கர்ம விசாரம் தான் பணியாகணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வத்துவ நாம் சொல்லியாகணும் அது வந்தால் தான் இது பிரம்மஜானத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்க்குறத நம்ம வேறு ஒரு சாதனை சட்டத்தின் பற்றி தான் சொல்ல வேண்டியது